வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அலமையிலும் வாழைக்காய் எரிசெரி கேரளா ஸ்பெஷல் செய்ய தேவையான பொருட்கள் வாழைக்காய் ரெண்டு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப சீரகம் ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை ரெண்டு கொத்து பச்சை மிளகா ஒன்னு தேங்காய்த்தூள் கால் கப் தேங்காய் எண்ணெய் நாலு ஸ்பூன் தயிர் கால் கப் ஆப்ஷனல் செய்முறை முதல்ல நம்ம தேங்காய் துருவி அதோட பச்சை மிளகா ஒன்று போட்டு அதை அதனால் அரைச்சி வச்சிடுவோம் மிழைக்காவை கட் பண்ணி வச்சிடலாம் சவப்பாற்றி வச்சுட்டு பாத்திரத்தில் பாத்திரம் காய்ச்சதும் எண்ணெய் ஊற்றிடுவோம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் சீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுவிடுவோம் சீரகம் பொரிஞ்சதும் கருவேப்பிள்ளை போட்டு பொரிஞ்சதும் வாழைக்காய் தூண்டுகளை போட்டுடுவோம் போட்டுட்டு கொஞ்சம் கலந்து வதக்கிட்டு உப்பு கலந்துருவோம் உப்பு கலந்துட்டு தண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம் மிழக்காய் வேகிறதுக்கு இல்லை மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துடுவோம் நல்லா வழக்கம் கொஞ்சம் வேகட்டும் கொஞ்சம் வெந்து வந்த உடனே இந்த தேங்காய் அரிச்சிருக்கல்லேயே அதை பச்சை மிளகாய் அதை கலந்துவிடுவோம் கலந்துட்டு நல்லா கொதிக்க விடுவோம் இது நல்லா திக்கு கிரேவியாக வரும் நல்லா கொதிக்க வச்சுட்டு தேவைப்பட்டால் தயிர் வேணுன்றவங்க சிலர் தான் தயிர் ஊற்றுவாங்க கொஞ்சம் புளிப்பு இருக்கணும்னா தயிர் கொஞ்சம் ஊற்றி நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பிலையே பச்சை கருவேப்பை கொஞ்சம் கிளி போட்டு ஒரு ஸ்பூன் தேங்காய்யை மேலே ஊற்றி கலந்து விட்டோன்னா சூப்பராக டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி வாழ்க்கை எரி செறி தயார் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்